அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் விருந்தாளியை கண்ணியும் தன் உறவினரோடு சேர்ந்து வாழட்டும் அல்லாஹுவின் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை கூறட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபிசல்ல அனைகல்ல அவர்கள் கூறினார்கள் ஆறு பூஜ்யம் ஒன்று எட்டு முஸ்லிம் நான்கு ஏழு